வணக்கம் 1 ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினியின் பொதுரவு குவியலுக்காக நானுங்கள் அனு நேற்றைய கல்வி கண்பதல்கள் இதோ ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து தப்பிக்கும் கொரோனாவின் புதிய வடிவம் மேற்கு வங்காள மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டு தால்சர் உர தயாரிப்பு தொழிற்சாலை ஒடிசாவில் அமைந்துள்ளது மூன்று குறிப்பிட்ட அளவில் கவலை கொள்ள வைக்கும் நாடுகள் என்ற பட்டியலை வெளியிடும் அமைப்பு அமெரிக்காவின் மத சுதந்திரம் மீதான சர்வதேச ஆணையம் இனி இன்றுக்கான கேள்விகள் இதோ ஒன்று இரண்டாம் உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற்றது இரண்டு இந்தியாவில் அறுபத்தி செஸ் கிராண்ட் மாஸ்டராக யார் மூன்று இந்தியாவில் நிதித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் கீழ் எத்தனை துணைக்குழுக்கள் இயங்குகின்றன பதில்களை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்